ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம தயவீஷா மம மாயுர்த்தா தரந்தி தேவன் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் ஞான விஜான யோகத்தை உபதேசம் பண்ணுறதாக பிரதிஜை பண்ணி அந்த ஞான விஜானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லி அபராப்ரகிருதி பராப்ரகிருதி தான் ஜகத்துக்கு காரணம் இதை தெரிஞ்சிக்கணும் இதுதான் ஞானம் இதுக்குள்ள விஜானமும் அடங்கியிருக்கு அபராப்ரகிருத்தியோடு பகவானை தெரிஞ்சுக்கிறது ஞானம் கேவல பராப்பிரகிருதியாக பகவானை புரிஞ்சிக்கிறது தான் விஜானம் இதுதான் இந்த ஞான விஜான யோக உபதேசத்தினுடைய சூக்மமான அம்சம் இப்போ கடைசியாக சொன்னார் பகவான் இந்த மூணு குணமயமான இந்த உலகம் மயங்கியிருக்கு இதுக்கு மேலாக இருக்கக்கூடிய பராப்பிரகிருதி ஸ்வரூபமான என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை கொஞ்சம் கவனித்து மனசை புத்தியை பயன்படுத்தினா இந்த உண்மையை புரிஞ்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி போயிருக்கிறார்கள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் போகத்துக்கும் இந்த உடல் வாழ்க்கைக்கும் மயங்கி போயிருக்கிறார்கள் நிலையில்லாத இந்த உடல் வாழ்க்கை உலக வாழ்க்கையை உண்மை என்று நம்பி அதற்காக அயராமல் உழைத்து அமைதியில்லாமல் தவிக்கிறார்கள் இதுதான் கருத்து இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் ஏஷா மாயா இது ஒரு மாயை இப்போ திரிபர் குணமயேர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜெகத்துன்னு இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறார் பகவான் ஏஷா மாயா இப்படி மக்களை எல்லாம் மயக்குகிறதே இந்த மாயா சக்தி நாமளே சில விஷயங்களை வாழ்க்கையில் செஞ்சுவிட்டு அதுக்கு அடிமையாயிடுறோம் நாம் ஏதோ ஒரு சின்ன வீட்டை கட்டிவிடுவோம் வாகனத்தை வாங்கிடுவோம் அது மேலே ரொம்ப பற்று வந்துடும் நம்ம உடம்ப கூட சரியாக கவனிச்சிக்காம அதையே நினச்சிண்டு வாழ்க்கைய தவறான முறையில் நடத்த ஆரம்பிச்சுடுவோம் அதைத்தான் மாயைங்கிற ஒரு சொல்லால் குறிப்பிடுறோம் ஆக ஏஷா மாயாங்கிறார் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இது புரியும் இது வந்து உண்மையில்லாத ஒரு விஷயத்தில் ஒரு தோற்றத்தில் நாம் வந்து அறியாமையினால் சிக்கின்றிருக்கோன்னு தெரியும் அதனால ஏஷா மாயானா திஸ் மாயா நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியக்கூடிய ஒரு விஷயம் அதைத்தான் இங்கே மாயாங்கிறார் ஏஷா மாயா குணமயீ மாயா இது மூன்று குணங்கள் மயமாக இருக்கிறது சில நேரம் அமைதியாக தெளிவாக இருக்கும் சில நேரம் படபடப்போட இருக்கும் சில சமயம் சோம்பேறித்தனமாக இருக்கும் இதில் மயங்கி போயிருக்கோம் நாம் ஏஷா மாயா குணமயீ மாயா மாயை குணமயமான மாயை இன்னொன்னு சொல்றார் பகவான் தெய்வி மாயா தூய உணர்வை சார்ந்து அதனிடமிருந்து இரவல் வாங்கி கொண்டு செயல்படுகின்ற இந்த மாயை சூரியனுடைய பிரகாசத்தை எப்படி வாங்கிக் கொண்டு சந்திரன் பிரகாசிக்கிறதோ உண்மையில் சந்திரனுக்கு பிரகாசம் இல்லையோ சந்திரனுக்கு பிரகாசம் இருக்கிறதாக தோன்றுகிறதோ அப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு இறைவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைதன்யந்தான் அதுக்கு ஆதாரம் அதை சார்ந்து தான் இது இயங்குகிறது ஆக தெய்வீ மாயாங்கிறார் இந்த மாயைக்கு இவ்வளவு அடைமொழிகள் ஏஷா மாயா இந்த மாயை தெய்வீ மாயா குணமயீ மாயா மம மாயாங்கிறார் இதில் பகவானுடைய ரிஃப்ளெக்ஷன் படலேன்னா அதாவது அந்த தூய உணர்வினுடைய நிழல் படலைன்னா இந்த மாயை இயங்காது இது ஜடமான மாயை இதுக்கு சக்தி கொடுக்கறதே உணர்வு தான் அதில் இருக்கிற சக்தியை செயல்படுறதுக்கு தோன்ற ஒரு தன்மை அந்த மெய்யுணர்வினுடைய நிழல் உணர்வுக்கு இருக்கு ஆக என்னுடைய மாயைங்கிறார் என்னுடைய மாயை இந்த மாயை குணமயமான மாயை தெய்வீகமான உணர்வை சார்ந்திருக்கிற மாயை இன்னொரு கருத்தும் சொல்கிறார் துரத்தியா மாயா இந்த மாயையை ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும் அத்தியம்னால் கிடக்கிறது துரத்தியான்னா துக்கேன்னு அத்தியாயம் கஷ்டப்பட்டு தான் இதை ஜெயிக்கணும் நல்ல சாதனைகள்லாம் பண்ணி சத் இருந்து அப்போ தான் இந்த மாயையிலேருந்து விடுபட முடியும் அவித்யா மாயையை வித்யா மாயையால் ஜெயிச்சு வித்யா மாயினால் இந்த கல்பித்தமயமான மாயையும் புரிந்து கொண்டு அப்புறம் மாயா தீத்த ஸ்வரூபமாக நம்மளை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் பகவான் பதினெட்டாம் அத்தியாயத்துல சொல்ல போறார் எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணாகதி பண்ணு அதைத்தான் அடுத்த வரியில இங்க சொல்றார் மாமேவே பிரபத்யந்தே என்னையே யார் சரணாகதி பண்ணுகிறார்களோ இங்க என்னையேங்கிறதுக்கு அர்த்தம் முதல்ல உருவக்கடவுளா சகுண பிரம்மமா இருக்கிற பகவான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனா ஆதிசங்கரர் இங்க அர்த்தம் பண்றது வந்து சுத்த சைதன்யம் ஆத்மஸ்வரூபம் அதாவது தன்னை ஜீவனாக கருதாமல் தன்னை பிரம்மமாக உணர வேண்டும் மெய்ப்பொருளாக தன்னை உணர்வதால் மட்டுமே இந்த மாயையை வெல்ல முடியும் ஆக இறைவனை சார்ந்திருப்பதுங்கிற போது ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்கு இங்க ஜீவ ஈஸ்வர பேதம் சொல்லாம ஜீவ ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை தான் இங்கே மாமேவ என் ஒருவனையே அப்படின்னா நிர்குண பிரம்மஸ்வரூபத்தையே ஏ பிரபத்தியே இந்த இடத்துல பிரபத்தின் அறிந்து கொள்ளுதல் எவன் நன்றாக தூய உணர்வுதான் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உலகங்களுக்கும் ஆதாரம் மாயினால் அந்த வேறுபட்ட காட்சி தெளிகிறது என்று புரிந்து கொள்கிறானோ எவன் நிர்குண பிரம்மத்தையே சரணாகதி பண்ணுகிறானோ இங்கே சரணாகதிங்கிறது ஞானம் தெளிந்த அறிவு மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தி தே அவர்கள் இந்த மாயையை ஏதாம் மாயாம் தரந்தி கடக்கிறார்கள் இந்த மாயையை அவர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள் மாயைக்கு அவர்கள் வசப்படுகிறதில்லை மாயை அவர்களை பந்தப்படுத்தாது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் எது என்பதையும் பொய்ப்பொருளின் தோற்றத்துக்கு காரணமான மாயை எது என்பதையும் அவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருப்பதால் அப்படின்னு கருத்து ஆக இந்த ஸ்லோகம் மோக்ஷத்துக்கு உபாயம் சொல்றது இதுக்கு முன்னால சொன்ன ஸ்லோகம் வந்து பந்த காரணம் சொல்லியது இந்த ஸ்லோகம் மோக்ஷ காரணத்தை சொல்லுகிறது எவன் ஒருவன் மெய்யுணர்வை நன்கு பெறுகிறானோ உணர்கிறானோ அவன்தான் இந்த மாயையின் விளைவாகிய சம்சாரத்தை கடக்கிறான் மாயையினுடைய லட்சணங்கள் சொல்லப்பட்டன அந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளும் சொல்லப்பட்டன அபராப்ரகைய தன்மையும் அபராப்ரகிருத்தியிலிருந்து விடுபட்டு நம்மை பராப்பிரகிருதி ஸ்வரூபமாக ஜீவபூதாம் மகாபாகோ யேதம் தார்யதே ஜெகத்து அப்படின்னு பகவான் அஞ்சாவது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருளை உணர்ந்தால் இந்த மாயை நம்மை மயக்காது மயக்காதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு துன்பம் வராது எப்பொழுதும் அமைதியும் ஆனந்தத்தையும் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே உலக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதை மதிக்காமல் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணரலாம் என்பதுதான் உள்ளார்ந்த பொருள் தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமே வயே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள்